நாமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக் கூட்டி கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கொல்கத்தா துறைமுகத்தின் புதிய பெயர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் இரண்டு விண்வெளி வீராங்கனை கிறிஸ்டினா கோச் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் மூன்று ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் என்று அழைக்கப்படும் மீளி வேக ஆயுதங்களை கொண்டுள்ள நாடு ரஷ்யா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சில்வர் லைன் திட்டம் எந்த துறையோடு தொடர்புடையது இரண்டு உலகில் அறிவியல் சார்ந்த கட்டுரைகளை வெளியிடுவதில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது மூன்று நடமாடும் மருந்தகங்கள் மூலம் தடுப்பூசி வழங்குதல் சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்